اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى آل عمران انك حميد مجيد صل الله عليه و آله و ازواجه و ذريته و حسامه و اولي بيته اجمعين وَتَقَطَّعَ اللَّهُ رَبَّكُمْ فِي الرَّوْعَةِ عَلَانِيَةَ عَمَّا بَعْدُ فَقَدْ قَالَ اللَّهُ تَبَارَكَ وَتَعَالَى فِي قُرْآنِهِ الْكَرِيمِ أَعُوذُ بِاللَّهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ சரஹய சர்வின்ஹி மியல் வம்மன் கோபம சிலவா صدق الله العظيم புகழ்சியும் அவனுக்கு உரைத்தாகட்டும் அந்த அல்லாஹுவின் பேரார் இந்த சங்கத்தை ஆரம்ப செய்கிறேன் சலாமும் இம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகும் சொல்லல்லாக அலைஞ்சி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கையை வரலாறுகளை தமது வாழ்விலை பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள் முஸ்லீம்கள் அனைவரும் அல்லாவுடைய எந்த ஒரு நாள் இவ்வளவு அணிந்ததுக்கு பின்னால் மேலான ஜென்னத்துள் சிறதோ என்ற துவர்க்கம் கிடைக்கட்டுமா என்று பிரார்த்திக்கிறேன் அல்லாஹ் கபூ சிவானா அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹினுடைய கட்டளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இந்த பூமிக்கு மேலால் விரும்பக்கூடிய இடமாகிய அந்த அல்லாஹினுடைய மாளிகையிலே நேர காலத்துல வந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அந்த அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பங்களும் பள்ளிக்கு உள்ளே இருக்கக்கூடிய சந்தரிப்போம் வெளியே இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் எல்லா நிலைமைகளும் பயந்து வாழ்ந்து கொள்ளுமாறும் அடியில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹுவின் கட்டளையை வசியத்தை தப்புவாக எட்டி எனவே எல்லா சந்தரப்பங்கள் வந்து அல்லாஹுவை பயந்து நடக்கக்கூடிய கூட்டத்திலேயும் அனைவரையும் அன்பான அல்லாஹுவின் அழிவே முடிவே இல்லாத ஒரு வாழ்க்கையை தயார் பண்ணுவதற்காக வேண்டிய அல்லாஹ் இந்த உலகத்துக்கு எங்களை அனுப்பியிருக்கிறான் இந்த உலகத்திலே வெற்றி பெற்றவர்களாக நானும் நீங்களும் ஆக வேண்டும் என்றால் எங்களுடைய ஆத்மாவை எங்களுடைய நபை மனோ படைத்த மனோஇ்சக்கு அது தயார் செய்து வைத்திருக்கின்ற துவர்க்கத்தை எங்களால் பெற்றுக் கொள்ள முடியும் அல்லாஹத்து அல்பு சொல்லுகின்றான் அல்லாஹுவை யாரெல்லாம் பயப்படுகின்றார்களோ அல்லாஹுவை யாரெல்லாம் பயந்து வாழுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் விசேஷமான சில சிறப்புகளை கொடுக்கின்றான் அல்லாணிலே சொல்கின்ற போது யார் அல்லாஹுக்கு முன்னால நிற்க வேணும் என்று இந்த உலகத்துல பயந்து தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து அந்த பயம் என்று அந்த காரணத்துக்காக அல்லா அவர்களுக்கு இரண்டு சுவர்க்கங்களை கொடுக்கிறான் சுபகான் அல்லா அல்லாஹ் பயந்த காரணத்துக்காக அல்லா இரண்டு சுவர்க்கங்களை கொடுக்கிறான் அந்த சுவருக்கம் சாதாரணமான இந்த உலகத்தில் எங்களால் வர்ணிக்கக்கூடிய கட்டிடங்களை போன்றதல்ல சீமேந்துகளால் கட்டப்பட்ட சுவர்க்கம் அல்ல கற்களா கட்டப்பட்ட சுவர்க்கம் அல்ல அவை சங்கங்களால் அல்லா உருவாக்கிய சுவர்க்கம் கண்ணியமானவர்களே அந்த சுவர்க்கத்திலே அல்லா எங்களுக்கு அந்தஸ்தை கூட்ட வேண்டுமா அல்லாஹை பயந்து எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் அல்லா பிரசுத்த அல்ல இன்னும் ஒரு இடத்திலே சொகிறான் துன்யா யார் இந்த துணியாவுடைய வாழ்க்கையை மட்டும் தெரிவு செய்கிறாங்களோ ஆகிரா இல்ல அல்ல சிந்த துன்யாவோட தான் பட்சம் துனியாவோட தான் எல்லாம் துன்யாவுக்காக என்று யாரெல்லாம் துன்யாவை மாத்திரம் தன்னுடைய உள்ளத்துல வச்சு கொண்டு உலகத்துல வாழ்றாங்களோ அல்லா சோஹரான் அவர்களுக்கு ஒதுங்கமிடம் அல்லா ஜஹீம் என நரணத்தை தயார் பண்ணியிருக்கிறான் துன்யா மட்டும் நோக்கமா கொள்ளக்கூடியவர்கள் துன்யா மட்டும் அடையக்கூடியவர்கள் துன்யாவில் மட்டும் சந்தோஷத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் துன்யாவுக்காக இவர்களுக்கெல்லாம் நரகத்தை தயார் பண்ணி வைத்திருக்கிறான் தொடர்ந்து யார் அல்லாவுக்கு முன்னால் நிற்க வேண்டும் என்று பயந்து வாழ்கின்றார்களோ தன்னுடைய மனோவிட்டையை விட்டும் மனோவிச்சையை கட்டுப்படாமல் படைத்தரப்புக்கு முன்னால் நிற்க வேண்டும் என்று எல்லா சந்தர்ப்பங்களும் அல்லாஹுவை முன்னால் கொண்டு வந்து பயப்படக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட மக்களுக்கு அல்லா சொல்லுகிறான் அவர்களுடைய ஒதுங்கம் என்று அல்லா சொல்லுகிறான் கண்ணியமானவர்களே இந்த மனோ இச்சையை கட்டுப்படுத்தணும்டா நாங்க என்ன செய்யணும் தெரியுமா இந்த துணியாவை அற்புமாக கருதணும் ஆகிராவ பெரிதாக கருதணும் படைப்பினங்களை நாங்க தலையில கூடுதலாக வைத்துக் கொள்ளக்கூடாது படை சிறப்பத்தான் எங்களுடைய சிந்தனை நாங்கள் கண்ணீர் வடிப்போம் படைப்பினங்களுக்காக அல்ல படை நாங்கள் கண்ணீர் வடிப்போம் உலகத்துக்காக அல்ல மறுமைக்காக நாங்கள் கண்ணீர் வடிப்போம் இங்குள்ள புத்தகங்களை பார்த்து அல்ல அல்லாஹுடைய கலாம் குருவான பார்த்து நாங்க உள்ள காட்சிகளை பார்த்தல நாளை மறுமையில் அல்லாஹ் பாதிகளுக்கு கொடுக்கக்கூடிய பயங்கரமான காட்சிகளை நினைத்து கணிர் படிப்போம் இதுதான் உண்மையான வாழ்க்கை எனவே கண்ணியமானவர்களே இந்த உலகத்தில் அல்லாஹ் பல வகையான நப்துகளை மக்களுக்கு கொடுத்திருக்கிறான் ஆனா சிறந்த நப்து எவ்விண்டா சிறந்த ஆன்மா இருந்தா அல்லாவோட தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய ஆன்மா இருக்குதே அதுதான் அல்லாஹுக்கு விருப்பமான ஆன்மா அல்லாஹு அமைதி வெற்ற ஆத்துமாவே எல்லா சந்தர்ப்பகளும் அமைதியாக இருக்கின்ற ஆசுமாவே அல்லாவுடைய சிந்தனை உள்ளத்திலே சுமந்திருக்கின்ற ஆசுமாவே அல்லா அந்த ஆத்திமாவை கூப்பிட்டு சொல்வான் இருஜி நீடையொருக்கத்தை நாடியவராக என்று அல்லாஹ் அந்த ஆச்சுமாவுக்கு சொல்லுவான் சொல்லிவிட்டு அல்லா சொல்லுகிறான் என்னுடைய நல்லடியார்களோ சேர்ந்து நீ நுழைந்து கொள் அல்லா கட்டளையிடுவான் எனவே கண்ணியமானவர்களே அல்லாவ நாங்க நினைச்சு வாழ்ந்தா நிச்சயமாக அல்லாஹ் நாளைய மறுமையில் எங்களுக்கு சுவர் தருவான் அது அல்லாஹ் இன்னும் ஒரு புரவான் சொல்லுகின்ற போது அல்லாஹுலா அழகாக பல வழி கொண்டு சத்தியம் செய்து விட்டு வந்த முக்கியமான சில விடயங்களை சொல்கிறான் படைத்து அந்த நப்சை அழகாக்கிய அல்லாவின் மீது சத்தியமாக அந்த நப்சுக்கு அந்த மனிதனுக்கு நல்லதையும் கெட்டதையும் கற்றுக் கொடுத்த அந்த ரப்பின் மீது சத்தியமாக அல்லாஹ் அப்படி சொல்லிட்டு வைத்துக் கொண்டார்களோ இந்த வாழ்வார்களோ நிச்சயமாக அவர்கள் திறனாக வெற்றி பெற்றி விட்டார்கள் அவருடைய வெற்றி அல்லாஹ் பலுடைய வசனங்களை பொறுக்கிறான் அல்லாஹ் தொடர்ந்து சொறான் யாரெல்லாம் இந்த ஆன்மாவ யார் இந்த ஆன்ம பாவத்துல புனைத்து விட்டாங்களோ அவங்களுக்கு நாசம் தான் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை அது வாழ்க்கை அல்ல அது நஷ்டம் என்று அல்லா பரவானிலே சொல்லான் கண்ணியமானவர்களே அல்லாவோடு கண்ணியமானவர்களே தெரியில்லாம போனா இந்த நபு எங்களுடைய கட்டுப்பாட்டுல இல்லாம அல்லாவுக்கு கட்டுப்படாம மனோரிசைக்கு கட்டுப்பட்டா நிச்சயமாக அந்த உலகத்தில் ஏராள பாவங்கள் ஏராளமான பாவங்கள் இடம்பெற்ற கண்ணியமானவர்களே அல்லாஹ் அவர்கள் புத்திசாலி யார் என்று சொல்லும் போது என்ற தன்னை பற்றி ஒவ்வொரு நாளும் தன்னுடைய நக்சை பற்றி ஒவ்வொரு நாளும் சுய விசாரணை செய்து கொண்டிருப்பார் மருமைக்கு முன்னால் தன்னை சுய விசாரணை செய்து கொள்ளக்கூடியவன்தான் உண்மையான புத்திசாலி கண்ணியமான வைத்திருக்கிறான் என்றால் நன்மை தீமைகளுக்கு தீர்ப்பு கொடுக்கும் நாள் நல்லது கெட்டதை அறிவிக்கும் நாள் பாஸ் பரிசையில் பாஸ் ஆகியவரை அறிவிக்கும் நாள் சுவர்க்கவாதிகளின் நரவாய்ப்பை அறிவிக்கின்ற நாள் நல்லவர்களையும் பாதிகளையும் பிரிக்கின்ற நாள் அந்த நாள் கண்ணியமானவர்களே எங்களுக்கு அந்த ரிசல்ட் தருவான் போது நல்லவர்களாக வேணும் என்றால் கண்ணியமான அந்த உலகத்துல நாங்க எங்களை ஒவ்வொரு நாளும் செய்ய விசாரணை அல்லாஹ் நாளைய மருமையில் எங்களை கையில தாரத்துக்கு முன்னாலி தாபக் உங்களை நீங்களே வாசி விலகி கொள்ளுங்க நீங்க சுவர்க்கவாதியா நரகவாதியா நீங்களே முடிவெடுங்க எழுதி தருவான் நீங்க எழுதி தருவான் நீங்க வாக்கி பாருங்க நீங்க நடந்திருந்த பட்டோலைக்கு சின்ன பெரிய ஒரு விஷயமே விட்டு வைக்க இல்லாம எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கிறான் இந்த பட்டோலைக்கு என்ன பிடிச்சிச்சு என்று மக்கள் கேட்பார் கண்ணியமானவர்கள எங்களுடைய கேமரா அது அன்லிமிட்ட சில வேலை அழிஞ்சி போலவேளை அல்லாட பாதுகாப்பு அது அழியாது எத்தனை வருடங்கள் போனா நல்லா கொண்டு வருவாங்க எனவே கண்ணியமானவர்களே அந்த நாள் தான் நன்மை தீமைகளுக்கு தீர்ப்பு கொடுக்கும் நாள் தான் ியா நான் மக்கள் எல்லோரும் சந்தோஷமா அடக்கிட்டு வந்துருவாங்களா அல்லது எங்களை விட்டு நல்ல ஒரு மனிதர் போறாரே அவரால் ஊருக்கு நடந்துச்சு அந்த நலவுகள் இல்லையோன்னு எல்லாரும் கண்ணீர் படிப்பாங்களா இல்ல ஒரு மூதவி போறாரு இதுதான் ஊர்ல நிம்மதி இதுதான் நிர்வாகத்தை செய்யலாம் இதுதான் ஊர்ல நிம்மதி என்று சொல்லி எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க அதை பிரிப்பாங்க நான் ஒவ்வொரு யோசனை கண்ணியமானவர்களே கண்ணியமான அவ்வளவு நல்லடியார்களே இதுதான் தான இந்த வார்த்தை குத்திசாலிந்தா மருமைக்கு முன்னால எங்களை நாங்க பரிச்சையை பண்ணி பார்ப்போம் கண்ணியமானவர்களே எனவே ஒரு மனிதன் தன்ன பரிச்சயம் பண்ணுகின்ற போதும் தன்னை சுய விசாரணை செய்து கொள்கின்ற போதும் அவன் ஒவ்வொரு மனிதர்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும் தான் கணியமானவர்களே ஒரு மனிதன் செய்யக்கூடிய பாவம் இருக்குதே அது அவரை கூட்டிகளையும் பாதிக்கும் அவர் வீட்டையும் பாதிக்கும் அவர் வாழக்கூடிய அந்த ஊரையும் பாதிக்கும் அவர் வாழக்கூடிய அந்த சமுதாயத்தையும் பாதிக்கும் ஒரு பாவம் இருக்குதே கணியமானவர்களே ஒரு மனிதன் பாவம் செய்கிறானா அந்த பாவம் அந்த மனிதனுக்கு மாத்திரம் அல்ல அந்த பாவத்துறை பாதிக்கும் உதாரணமாக ஒரு மனிதர் பத்து பொய் சொல்லுகிறான் என்று வைத்துக் கொண்டால் அவனை விட்டும் ஒரு மலைக்கு பத்து மைல் தூரமாகிறார் அப்படி என்றால் கண்ணியமானவர்களே அவருடைய பிள்ளைக்கு அவருக்கு அவருடைய மனைவிக்கு அவருடைய வாழக்கூடிய மக்களுக்கு மலருக்குரிய பாதுகாப்பை அவர் தடை செய்கிறார் மலர் பாதுகாப்பு இல்லாத நிலைமைக்கு அந்த சூழலை அவர் கெடுக்கிறார் எந்த அளவண்டி கீழே ஏராளமான விளக்கங்கள் எழுதுகிறார்கள் அதில் ஒன்று இந்த பொய்யுடைய நாட்ட மலர் மாறுவதற்கு உதர செய்கிறார் அதனால் மலர் மாறுகள் மலக்குமாரளுக்கு தெரிகின்ற அந்த நாசம் கணவன் சொல்லுகின்ற பொய் மனைவிக்கு தெரிந்தால் மனைவி சொல்லுகின்ற பொய் நாசம் கணவனுக்கு தெரிந்தால் பாப்பா உம்மா சொல்லக்கூடிய பொய்யினுடைய நாசம் பிள்ளைகளுக்கு தெரிந்தால் யாரும் பக்கத்தில் இருக்க மாட்டார் அந்த அளவு நாசமாக அல்லா இந்த படைப்பினங்களுக்கு அதை மறைத்து வைத்திருக்கிறான் மலக்குமார்கள் உணர்கின்றார்கள் அதனால் அவர்கள் தூரமாகின்றனர் எனவே கண்ணியமானவர்களே நாங்கள் சொல்லக்கூடிய போய் அது சாதாரணமானவையாமல் மழக்கூடிய பாதுகாப்பை இழக்கக்கூடிய ஒரு பாவம் மதுபானத்தை எடுத்து பாருங்க கண்ணியமானவர்களே நாங்கள் நினைக்கிறோம் பெரும் பாவங்கள ஒன்றுதான் மதுபானம் ஒரு மனிதன் மதுபானம் குடிச்சுட்டா அந்த மனிதனுக்கு சரியாக என்னுடைய மனைவியா என்னுடைய பிள்ளையா என்னுடைய சகோதரியா என்னுடைய தாயா விபச்சாரத்தில் எடுப்பதுதான் புத்தி இல்ல மதுபானம் குடிக்கக்கூடிய வார்த்தைகளால பிள்ளைகளுடைய ஒழுக்கம் சீர்குலை போய் கத்துகின்ற போது சமுதாயத்துக்கு எங்களுக்கு கணியமானவர்களே ஒவ்வொரு காலமும் மாத்திரமல்ல அந்த வாழக்கூடிய கிடம் சூழல் உம்மத்துக்கு மிகப்பெரிய விபரீதத்தை ஏற்படுத்த கண்ணியமானவர்களே புகைத்தலை எடுத்து சுடுகிறோம் உதாரணமாக ஒரு நாளைக்கு ஒருவர் ஒரு புகைத்தலை ஒரு சிகரெட்டை பத்து பேர் ஆய்வு வைத்துக் கொள்வோம் ஒரு சிகரெட்டை விடை முப்பது ரூபாய் வைத்துக் கொள்வோம் பத்து நாளைக்கு முன்னூறு முப்பது நாளைக்கும் தொள்ளாயிரம் ஆயிரம் ரூபாயில வைத்துக் கொள்வோம் ஒரு குழந்தையுடைய கையிலே இந்த ஆயிரம் ரூபாவையும் தீப்பெட்டியை கையிலே கொடுத்த மகனை இது எரியது சொன்னால் அந்த குழந்தை எரித்தான் என்ன வாப்பா பைத்தியமா தள்ளிய சுடு சொல்றீங்க இதத்தானே எங்களை வாப்பா உமா செஞ்சு கொண்டிருக்கிறாங்க கண்ணியமானவரை எங்க சமுதாயத்தில் இல்ல மாற்று வளர் பெண்களும் முகைப்பிடிக்கின்ற பழக்கம் இருக்கு அல்ல பாதுகாக்கிறோம் கண்ணி மாணவர்களே அப்படி யாராவது புகைப்பிடித்தா முதலாவது யோசிங்க நாங்க பணத்தை சுடுகிறோம் நாங்க பணத்தை வீடு மறுமையினால் ரூபாய்க்கும் கணக்கு கேட்பார் முதலாவது ஹராம் பணத்தை சுடுகிறோம் இரண்டாவது எங்களுக்கும் தீங்கு பிறருக்கும் தீங்கு ஒரு மனிதன் தன்னை தானாக கொலை செய்து கொள்வதும் கொலை தான் சிறுக தன்னை கொலை செய்து கொள்வதும் கொலை ஒரு மனிதனுடைய கொலைக்கு காரணம் அவருடைய நுரையிலே ஏற்பட்ட அந்த சில அடையாளம் என்று தென்படுகின்ற போது அவர் புகைப்பிடிக்கின்ற பழக்க முடியவராக இருந்தார் கண்ணியமானவர்களே அவருக்கு செலுகின்ற போது அவர் நிச்சயமாக அவரோடு கொலையாளர் அவருடைய உயிரை அவரே மாய்த்திருக்கிறார் எனவே கண்ணியமானவர்களே அந்த புகைப்பிடித்தல் என்ற பாவம் முதலாவதி மனத்தை சுடுகிறோம் எ எங்களுக்கு கேடு பிறருக்கும் கேடு இன்றொன்று அது பாரதூரமான அளவுண்டால் ஒரு தந்தை உயிர் குறிக்கின்ற ஒரு தந்தை இருந்தால் காலப்போக்கிலே அவருடைய நடைகள் எல்லாம் அதாவது இளம் வயதுடையவராக இருந்தாலும் காலப்போக்கிலே அவர் முதுமை தோற்ற முடியவராக மாறுவார் அவருக்கு தன்னுடைய மனைவியோடு வாழ்வது இன்பமாக இருக்கார் தனிமையில இருப்பது இன்பமாக இருக்கும் ஆண்களோடு சேர்ந்து இருப்பது இன்பமாக இருக்கும் நேரத்தை வீட்டை விட வெளியிலே கழிப்பது கூடுதலாக இன்பமாக இருக்கும் கண்ணியமானவர்களை பிடிக்கின்ற அந்த போதை வசத்தோடு சம்பந்தப்பட்டவர்களை பார்த்தா கூடுதலான நேரம் பிள்ளைகளோடு மனைவியோட சாய் சாப்பினோட பேசிக் கொண்டிருக்க அவங்க தனிய இருப்பாங்க அவர் ஏதோ ஒரு உலகத்தில் இருக்கிற மாதிரி அவருடைய சிந்தனை கண்ணியமானவர்களே இது பாரதூரமான பாவம் எனவே பாவம் இருக்கிறேன் பிள்ளைகளுக்கும் அது புற்றுநோயை தோற்றுவி புற்றுநோய் எவ்வளவு பாரதூரமான நோய் என்று நான் நம்மளுக்கு விளங்கப்படுத்த எல்லாருக்கும் சரி இன்னைக்கு எத்தனை பேர் எவ்வளவு வசூல்கள் வாராங்க புற்றுநோய் குணமாய்கொண்டு என்று கணியமானவர்களே அவ்வளவு பாரதூரமான நோய் அது வந்துட்டா ஒரு மனிதனால அதற்கு சீக்கி பண்ணக்கூடிய செலவழிக்கக்கூடிய பணம் கூட அவற்றில் இருக்க வசூல் பண்ணணும் மக்கள்கிட்ட போய் கால மடிச்சு கேட்டு எப்படியாவது அந்த வேலையை செய்யணும் அப்படியான ஒரு பயங்கரமான நோயை அந்த புகைப்பிடிக்கின்ற பழக்கம் தோற்றுவிக்கும் அது மாத்திரமல்ல கணிமணவர்களே அல்லா இப்போதை தள்ளவாக அலைவசல் அவர்கள் பார்த்து சில விடயங்களை சொன்னார்கள் உங்களுக்கு மத்தியிலே சில பாவங்களில் இடம்பெற்று விட கூடாது வேண்டாம் அப்படியான காரியங்கள்ல நீங்க ஈடுபட்டா என்ன தெரியுமா நடக்கும் அல்ல நீங்க கேள்விப்படாத நோய்களை உங்களுக்கு தரும் கனியமானவர்களே ஒரு பாவத்தை ஒரு அழுக்கான விஷயத்தை செய்யறதுக்கு ஒரு முறை இருக்குது ஒரு மிதட் இருக்குது ஒரு மனிதன் ஒழுக்கம் இல்லன்னா மிருகத்தை ஜராவையான வேலையை செய்யறதுக்கு ஒரு மெத ஒரு முறை இருக்குது அந்த முறையில தான் செய்வோம் அந்த முறையில தான் மிருகம் செய்யும் ஒரு இடத்துல செய்யும் ஆனா ஒழுக்கம் இல்லாம மனிதன் இருக்கிறானே அவன் அந்த வேலையை எப்படியும் செய்வான் எந்த முறையிலும் செய்வான் எந்த செய்வான் எல்லா இடத்திலும் செய்வான் காரணம் என்ன ஒழுக்கம் இல்லை ஒழுக்கம் இல்லைண்டா மனிதன் மிருகத்தை விடும் கண்ணியமான வேலைகள்ல அதாவது பரபரப்பான விடயங்களில் ஈடுபட்டா அந்த சமுதாயத்துக்கு எல்லாம் எந்த அளவுண்டா கேள்விப்படாத நோய்களை கொடுப்பான் இன்றைக்கு கண்ணியமானவர்களே அண்மையில ஒரு ஜனாதாவில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் கிடைத்தது ஐந்து ஆறு வயது பிள்ள கண்ணியமானவர்களை பார்க்குடைய முகம் அப்படியே முன்னால தோன்ற மாதிரி கண்ணியமானவர்களே அந்த பிள்ளைக்கு ஒரு காய்ச்சல் வந்துச்சு மறந்து இருக்காங்க அந்த இரவு அந்த பிள்ளையை கொஞ்சம் குணம் ஆனா பிள்ளை அப்படியே வாப்பா அம்மாவோட பேசிட்டு தூர்வது பதினொன்னு மணிக்கு போல பிள்ளை கெளுமினா பிள்ளைக்கு பேசிக்கொள்ளே கையால வாப்பா அப்படியே அந்த பிள்ள கையால தைப்பிட செய்யும் உடனே பக்கத்துல ஹாஸ்பிட்டல கொண்டு போய் சேர்க்கிறது கடையில் அந்த வைத்தியத்தால் பிள்ளைய உள்ள பெரிய ஹோஸ்பிட்டலுக்கு அனுப்பி டெக் பண்ணி பார்த்தா மூக்கு வழியாக கிருமி போய் அந்த கிருமி போய் ஒரு நாள் கூட ஆகையில அந்த பிள்ளையே அப்படியே மௌண்டா இந்த கிருமி எல்லாம் மருந்து கண்டுபிடிக்கலாம் அந்த அளவு மனிதனுடைய பாவத்தாலே அவனுடைய விபரீதங்கள் அதிகமா இருக்கு இங்க புத்திசாலிகள் அறிவாளிகள் கூடிக்கொண்டு போறாங்க கண்ணியமானவர்களே நோய்களும் கூடிக்கொண்டு போகுது ஆனா மருந்து கண்டுபிடிக்க ஏன் காரணம் கணியமானவர்களே பாவம் விதவிதமாக நடக்குது அல்ல விதவிதமான நோய்களை தாக்கலாம் சமுதாயத்தை பாதுகாக்கணும் இரண்டாவது பார்த்து சொன்னாங்க சமுதாயம் அதாவது எந்த சமுதாயம் தங்களுடைய அளவு நிறுவையில் மோசடி செய்வாங்களோ சரியான முறையில் அலந்து நிறுத்திக் கொடுக்காம இருப்பாங்களோ அந்த சமுதாயத்தை எல்லாம் கடுமையான பஞ்சத்தை கொண்டு சோதிப்பாங்க இன்னைக்கு நாங்க பார்க்கிறோம் சமூகத்தில் நிறைய வியாபாரிகள் பொய்யர்களாம பலவிதமான பொயிர்களை சமூகத்தில் நாங்கள் பார்க்கிறோம் வியாபார பொய் வியாபாரம் சொல்லதுக்காக நீய் சொல்லவே வேணும் பொய் சொல்லி வியாபாரம் பண்ணக்கூடிய கேளி பொய்யர்கள் கேளிக்காக குடும்பம் கலைக்கும் பொய்யர்கள் குடும்பத்தை கலைக்கிறதுக்காக குடும்பத்தை கலைக்கிற அரசியல் பொய்யர்கள் பொய்ய சொல் இந்த வேலை தான் அந்த வேலை செஞ்சுதான் மக்கள்ல ஓட்ட பறிக்கிறது இப்படி பல பொய்யர்கள் சமூகத்துல இருக்கிறாங்க கொடை பொயிர்கள் இருக்கிறாங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு லட்சக்கணக்கில் கொடுத்த மாதிரி பொய் பேசுவாங்க அதுல ஒரு பொய்யரு வியாபார புயல் கியாபாரத்துல மோசடி செய்மா எப்படி ஒரு நிலைமை வந்தா அல்லா என்ன செய்யமா தெரியுமா அந்த மக்களை சோதிப்பால் விலைவாசிய கூட வைத்து சோதிப்பான் இன்றைக்கு மக்கள் சொல்ற ஒரு விடயம் தான் நிறைய நாம தேர்வு மிச்சம் இல்லை எவ்வளவுதான் பணப்படுத்தாலும் மீது இல்லையே என்று மக்கள் சொல்றாங்கன்னா காரணம் என்ன கண்ணியமானவர்களே அளவு நிறுவையில மக்கள் மோசடி செய்ய பாதிக்குது அளவு நிறுவையில மோசடி செய்யக்கூடிய மக்களுக்கு கேடுதான் அல்லவீனை இவர்கள் அலந்து எடுத்தால் சமனாக எடுத்துக் கொள்வார்கள் கழிவுகள் போகும் நஷ்டம் போகும் என்று சொல்லி சமனாக கூடுதலாக எடுத்துக் கொள்வார்கள் ஆனால் இதே வியாபாரிகள் இதே பிசினஸ் பண்ணக்கூடிய மக்கள் வயதா காலோவும் இவர்கள் அழந்து நிறுத்திக் கொடுத்தால் குறைச்சி கொடுத்துடுவார்கள் நடக்கிற மோசடி அல்லா சொல்லிக்காற்றான் எடுக்கும் போது சமனாக எடுப்பார்கள் வியாபாரிகள் கொழுப்பின்ற போது குறைத்து கொடுப்பார்கள் அல்லா இவர்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறான் மகத்தான ஒரு நாள் இருக்குது இந்த உலகத்துடைய நாளை போல அல்ல அந்த நாள் மறுமை யாரும் யாருக்கும் எந்த சிபாரசு செய்ய முடியாத நாள் அந்த நாளில் இந்த மனிதனை எழுப்பாற்ற என்று இந்த மனிதன் எண்ணிக்கொண்டிருக்கிறானா உன்னிடத்திலே பொருளை வாங்கியவனும் பொருளை விற்றவனையும் நீப்பாற்ற மாட்டான் இந்த மனிதன் எண்ணிக்கொண்டிருக்கிறானா என்று அல்லா பரிசுத்தானிலே எல்லா வியாபாரிகளையும் பார்த்து கேள்வியாகலாம் கேட்கிறான் எனவே கண்ணியமானவர்களே அளவு நிறுவையில மோசடி செய்ய வேண்டாம் அது எங்களுடைய சமுதாயத்தை பாதிக்கும் மூன்று சொல்லி சொன்னாங்க நாங்க பருவத்துக்கு மழை இல்லை காரணம் எங்க வீட்டுல பரக்கத்து இல்லையா பிள்ளை பாக்கியம் இல்லையா தொழில் துறவு செய்யறோம் நல்ல வரக்கத்து இல்லையா விவசாயிகள் செய்யறோம் நல்ல அறுவடை இல்லையா காரணம் காலத்துக்குரிய கணக்குிருகம் தான் பருவத்தில் பெய்யக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் மழை கூட பெய்யாது மிருகங்களுடைய கொஞ்சம் கொஞ்சம் மலை இறக்க அல்லா சொல்கிறான் தமு வானத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் அல்லா சுத்தமான இடத்துல கேட்கிறான் வானத்தில் இறக்கக்கூடிய தண்ணீரை சுத்தமாக தான் நாங்கள் இறக்கிக் கொண்டிருக்கிறோம் அந்த தண்ணீரை உப்பு நீராக ஆற்றினா உங்களால் என்ன செய்ய முடியும் உளுந்தா நல்ல நீரா மாறுது கால்ல உளுந்தா அழுக்கான நீரா மாறுது ஆனா அல்லா வானத்தில் இருந்து தண்ணியை தருகின்ற போது சுத்தமான தண்ணியை தான் சாரான் கண்ணியமானவர்களே அல்லா இன்னும் சொல்கிறான் வாடி கடை எ கடல் அந்த தண்ணீர் சுமற்காரு எங்கட குளம் எங்கட கிழர் அந்த தண்ணீர் சுமஸ்காரு அதனால அல்லாஹ் இறக்கக்கூடிய தண்ணீரை அளவா தான் இறக்கிறான் கண்ணியமானவர்களே அல்லாஹ் இன்னொரு ஆன்லை பேசுறான் நாங்க இறக்கூடிய ஒரு அளவுல இல்லாம அப்படியே அது ஆலத்துக்கு அந்த தண்ணி போயிட்டா அத ஊட்டடுக்க செய்வது யாருங்க தான் கேட்கிறோம் இறக்கக்கூடிய தண்ணீர் அல்ல ஒரு அளவுல தான் வச்சிருக்கலாம் நலனின் தோனினா கிணறு தோனினா ஊறக்கூடிய அமைப்புலதான் நாங்க தண்ணியை வச்சிருக்கிறோம் கண்ணியமானவர்களே மக்களுடைய பாவல் கூடினா கீழே கண்ணியமான சோதனை கண்ணியமானவர்கள் அண்மையில் ஒரு ஜனாதா குளிப்பாத்திக் கொள்ள தண்ணி இல்லை எவ்வளவு கஷ்டப்பட்டு குளிப்பாட்டி கொள்ள கடலைகளை செய்த சுத்தூமிக்கு இரையாக கூடிய தண்ணீர் தருவார் சுத்தப்படுத்த தண்ணீர் தரமான கண்ணாலும்ப கூட வருடம் நாள் மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி தண்ணீர் தினம் என்று ஒரு சிணத்தை கூட வைத்திருக்கிறார் கண்ணியமானவர்களே அதாவது ஆற்றிய கூடியவர்கள் தண்ணிக்கு உள்ளே செல்லக்கூடியவர்கள் அவர்களுக்கு வழங்கும் காற்றுடைய பெருமதி அதே போல தண்ணியை இழந்து நின்றா அதனுடைய பெருமதி தண்ணி இல்லாதவங்க அருள் எங்களுக்கு காலத்துக்கு காலம் இல்லாம போகுதா காரணம் என்ன பாவம் அல்லாஹ் பரிசுத்த அளக்குறவா அல்ல ஒரு சமுதாயத்துக்கு மலையைத்தான் கொடுத்தான் அது தண்ணீர் மலை அது நெருக்கும் மலை அதாவுடைய மலை முஜிரி ஒரு சமுதாயம் வானத்துல இருக்க பார்த்தாங்க மலைதான் இறங்க போக நினைச்சாங்க ஆனா அல்லா மலை அரைக்கல முஜிரிமீன் பாவிகளை கொடுத்த தண்டனையுடைய மலையால் அரைக்கி வைச்சான் நெருப்பு மலையால் அரைக்கி வச்சான் இங்கிருந்து எது போகுதோ அதுதான் மேல இருந்து வரும் இங்க இருந்து நன்மை போகாம மேல இருந்து நல்லது வராது கெட்ட விட அழுக்கான பாவமான காரியம் எதிர்பார்க்கலாம் கண்ணியமானவர்களே நான் ஆரம்பத்தில் கிணத்த விழுந்தா தான் அதை குடிக்கலாம் அந்த நல்ல தண்ணி தான் ஆனா அழுக்கான காலில் விழுந்துட்டா நல்ல தண்ணியும் சேர்ந்து மோசமா போயிடும் எனவே கண்ணியமானவர்களே இந்த பாவங்கள் மிக பயங்கரமான அடுத்து சொல்லி வசனம் சொன்னாங்க அதை ஒரு தீர்ப்பு வழங்கவில்லையோ அந்த சமுதாயம் அதாவது அல்லாஹுடைய கலாமை கொண்டுதான் தீர்ப்பு வழங்கணும் அதை யாரெல்லாம் தீர்ப்பு வழங்கக்கூடிய ஏடாக எடுத்துக் கொள்ளையிலையோ வழிகாட்டியை அடுத்துக் கொள்ளையிலையோ இமாமாக எடுத்துக் கொள்ளையிலையோ அந்த மனிதர்கள் சுத்தியமாக சமுதாயத்திலே பிரச்சனை கொள்வார்கள் சமுதாயத்திலே தீர்வு தெரியாமல் எப்பவுமே பிரச்சனை கட்டுப்படாமல் எதிரிகளை காட்டுவான் இன்னும் ஒரு ஹஜீத்துல சொல்லலாம் சொன்னாங்க யார் அல்லா ரசூலுக்கு கட்டுப்படாமல் நடக்கிறாங்களோ அந்த மக்களுக்கு அல்லா கட்டுப்படாத எதிரிகளை சாட்டுவான் என்ன நடக்குது என்னென்ன நடக்குது பள்ளிக்கு கல் வருது யாரா இருக்கிறாங்க தேடலா என்ன காரணம் கண்ணியமானவர்களே நாங்க தப்பு தவறு செஞ்சா அல்லா எங்களை சோதிப்பான் அல்லா பிரசுத்த அழைப்பவான நீங்க அல்லாஹுடைய ஞானத்தை நீங்க நன்றி செலுத்தினா அல்லா அதை பாதுகாப்பேன் சொல் அதை அதிகப்படுத்து நிறைய பள்ளி வாய்கள் பள்ளி வாய்கள் இளைஞர்களை நன்றி செலுத்தினா இந்த நேமத்தை கூட்டி தருவான் கிட்டத்தட்ட பத்தாயிரம் அவளை கூட்டி தருவான் இருநூத்தி ஐம்பது மதரசாக்கள் கூட்டி தருவான் முஸ்லிம் பாடசாலை கூட்டி தருவான் பாதுகாப்பு என்ன வேணாம் கனியமானவர்களே இன்று எல்லா பாவன்களுக்கும் பிரதான காரணம் மக்களுடைய கையில் இருக்கக்கூடிய போரிலிருக்குதே சாதாரணமான விஷயம வயது வந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கிற போதும் யோசனையோடு கொடுங்க சொல்லாங்க எல்லா பாவங்களுக்கும் பிரதான காரணம் அதாவது ஒரு ஊர்ல குழப்பமா காரணம் நாவுதான் சந்தோஷமாக இருந்த இரண்டு குடும்பம் கதையிறாங்களா காரணம் நாவுதான் ஊர்ல நிர்வாகத்தை செய்யலா காரணம் நாவுதான் செஞ்ச அமல் எல்லா நாளைய வறுமையில இன்னொருத்தர் மீதானுக்கு போகுதா காரணம் நாவுதான் கண்ணியமானவர்களே அதை போல இன்றைய காலத்துல நிறைய பாவங்களுக்கு காரணமாக இருக்கிறது இந்த மொபைல் போன் சின்ன பிள்ளைகளை கை இதை கொடுத்து வாழ்க்கையை நாசமாக்கிறார்கள் முந்திய ஒரு கால வரைச்சி சைத்தான்களை பார்க்கறதுக்கு படங்களை பார்க்கிறதுக்கு தூரத்துக்கு போவாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் ஒதுக்கி போகணும் வாக்கு தெரியும் கொடியில் இப்படி வேலைக்கு தான் போயிருக்கிறான் ஆனா இன்னைக்கு வாப்பாக்கு தெரியாம வீட்டுக்கு இருந்து கொண்டுதா பாக்குறேமா நான் பதிக்கிறேம் மகன் வாப்பாவோட அனுமதியோடு அனுமதியோட வாப்பாவோட அனுமதியோடு கண்ணியமானவர்களே கம்ப்யூட்டர்ல தனியாக யூஸ் பண்ண ஒரு கேமரால கொடுக்காதீங்க எல்லாரும் பழங்கக்கூடிய ஒரு இடத்துல கொடுங்க உங்க பிள்ளை என்ன பாக்குறான் என்ன செய்யறான் யாரோட செட் பண்றான்னு பாருங்க கண்ணியமானவர்களே இன்றுல்ல விளைவுகள்மங்களை அந்த போன் கலைக்கு இருக்குது தேவைக்கு ஆனா அதுல கூடுதலாக நேரத்தை கிடைக்காது இன்றைக்கு எங்களுடைய வரக்கட்ட காலம் அனுபவத்தை காதலிச்சு ஒவ்வொரு நாளும் அதாவது இரவுல கூட தூக்கம் இல்லாம இரவுகளை கூட பகலாக கழிக்கின்ற எத்தனையோ இளைஞர்கள் சமூகத்தில் இருக்கிறாங்க என்ன நன்மையா நடக்குது கண்ணியமானவர்களே எனவே பாவங்கள் அதிகமாக நடக்குது என்றா நாங்கள் கொஞ்சம் யோசிக்கணும் எங்களுடைய பிள்ளைய பக்குவமா வளர்த்துட்டா இந்த பிள்ளைய பக்குவமா இன்னத்தை ஒப்படைக்கணும் ஆம்பளை பிள்ளையா இருக்கலும் பொம்பளை பிள்ளையா யாரா இருந்தாலும் இந்த பிள்ளைகளை பக்குவமாக வளர்க்கிறது எங்களுடைய பொறுப்பாக இருக்கு எனவே கண்ணியமானவர்களே நாங்கள் செய்யக்கூடிய பாவம் அது எங்களை மட்டுமில்லை எங்களுடைய சமுதாயத்தையே பாதிக்கும் ஒன்ற ஆழமாக வச்சு கொள்ளும் நாங்க எங்க போய் என்ன தப்பு தவறு செஞ்சாலும் அல்லாக்க நாங்க மாற்றிக்கொள்வோம் அல்லாக்கும் மறைமுகமாக ஒன்றுமே இந்த உலகத்தில் இல்ல அல்லா பரவான் இந்த உலகத்திலே உள்ள மனிதர்களுடைய ரப்பும் அல்லா தான் அது முஸ்லீம் முஸ்லீம் அல்லாது எல்லா மனிதனுடைய ரப்பும் அல்லா தான் الحمد لله رب العالمين إنه إلهي سرع رب الله إنه إلهي سرع الله الله سرع الله الله سرع الله فلله الحمد رب السماوات والأرل وانبوم يولي رب الله அல்லா இன்னும் சொல்கிறான் அதனுடைய ரப்பம் அல்லாதான் முப்பது நாற்பது லட்சம் மக்களை ஒரே இடத்துல ஒன்று கூட்டக்கூடிய இடம் எனவே கண்ணியமானவர்களே எந்த இடத்துல போய் என்ன தப்புத்தவரை செஞ்சாலும் அல்லாக்க நல்லா மாட்டிக்குவோம் அல்லாஹுக்கு மறைபோகமாக ஒன்றும் செய்யலாம் அல்லாவுக்கு முன்னால எல்லாம் வலிச்சம் அல்லாவுக்கு முன்னால எல்லாம் வாழ்ந்து வாந்த காரணத்துக்காக இரண்டு சுவர்க்களை கொடுப்பான் அந்த சுவர்க்கம் கடற்க கட்டப்பட்டால் உருவாக்கொடுத்தம் எனவே அந்த என்றால் நீங்களும் கட்டுப்பட்டு வாழாமல் படைத்த ரப்புக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும் கண்ணியமானவர்களே சொல்லுவோ அடைய செல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு காலம் வரும் மக்கள் எல்லாம் என்ன செய்வார் தெரியுமா படைத்த ரப்பை மறந்து விடுவார்கள் படைப்பினங்களை விரும்புவார்கள் படைப்பினங்களை விரும்புவார்கள் படைத்தரப்பை மறந்து விடுவார்கள் துன்யாவை விரும்புவார்கள் ஆக்ராவை மறந்து விடுவார்கள் இந்த உலகத்திலே மாடா மாடிகைகள் கட்டுவதை விரும்புவார்கள் ஆனால் ஆறு ஏழு கபருக்குள்ளே இருப்பேன் போகிறேன் என்பதை மறந்து விடுவார்கள் நிறைய சல்லி சம்பாதிப்பார்கள் இன்கமி நிறைய வரும் அவுட் போய் நிறைய போகும் ஆனால் இதற்குரிய கேள்வி கணக்கு இருக்குதே என்பதை மறந்து விடுவார்கள் பாவியாக வாழ்வதையே விரும்புவார்கள் அல்லாவிடத்திலே நல்லவனாக சென்றடைய வேண்டுமே என்ற சிந்தனையே அவர்கள் இருக்கார் எனவே கண்ணியமானவர்களே அப்படியாப்பட்ட ஒரு காலத்திலா வாழுகிறோம் என்று யோசிக்கிறோம் எனவே கண்ணியமானவர்களே வல்லவன் அல்லாஹா சுற்று மகான ஒரு தாளாவை எல்லா சந்தர்ப்பங்களும் பயன்படுத்தி குறிப்பாக பாவங்கள் ஒன்றுமே செய்யாமல் பாவங்கள் செய்கின்ற போது எங்களால் பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள் வாய்ப்பேச முடியாத மிருகங்கள் பாதிக்கப்படுகிறது எனவே பாவங்களுக்கு உற்றுப்புள்ளி வைப்போம் என்னுடைய ஆன்மாவை அல்லாவை நினைத்து கட்டுப்படுவோம் இந்த ஆன்மா அல்லாவுக்கு கட்டுப்பட்டு எல்லா நிலைமையிலும் அல்லாவுக்கு வழிபட்ட ஆன்மாவாக அல்லாவுடைய கற்றலை நிறைவேற்றக்கூடிய நத்தாக நாளையமாக மன்னித்துக் கொள்வாயாக உனக்கு பொருத்தமான நல்லவர்களுடைய பட்டியலை அனைவரையும் கபோஷின் கொள்வாயாக சமுதாயங்களையும் பாதுகாத்து அவருடைய எதிர்காலத்தை நல்ல எதிர்காலமாக ஒளிமயமான எதிர்காலமாக சமூகத்துக்கு பிரயோஜனம் உள்ள எதிர்காலம் ஆசிடுவாயாக அருள்களை எங்களுக்கு தந்துறியா யா அல்லா உடைய அஜாபுகளை விட்டு இங்களை பாதுகாத்துறியா அல்லா உன்னுடைய சோதனையை விட்டு பாதுகாத்திரியா அல்லா யா அல்லா எங்களுடைய வாக்களை உன் தனிப்பேற்கொண்டு சபோச்சு கொள்வாயாக ஆமீ ஆமீன் வராசருதாவா நான்